நித்தம் ஒருமுத்து இன்று குறிப்புகள் விஞ்ஞானிகள் ஜனாதிபதி ஆகின்ற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டு அதிபராகும் வாய்ப்பு கிடைத்தது அவர் அந்த நாட்டில் பிறந்தவரும் அல்ல அவருக்கு அந்நாட்டின் குடியுரிமையும் இல்லை ஆனால் அவரோ எனக்கு அரசியலும் வேண்டாம் அப்பதவியும் வேண்டாம் என நிராகரித்தார் மனிதர்களுக்கு எந்த குணம் இருக்க வேண்டுமோ அத்தனை நல்ல குணங்களை கொண்டவர் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்கிற லட்சியம் கொண்டவர் அவர்தான் இவர் இருபதாம் நூற்றாண்டின் தலை விஞ்ஞானியாகவும் நவீன இயற்பியலின் தந்தையாகவும் கருதப்படுகிறார் இவர் தென் ஜெர்மனியில் ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் அவர் கணக்கு பாடங்களில் ஆர்வம் கொண்டிருந்தார் பிற்காலத்தில் இவர் சுவிசர் நாட்டில் உள்ள ஜீரிச் பாலிடெக்னிக்கில் இயற்பியலிலும் கணிதமும் படித்து பட்டம் பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒலியின் மின் விளைவு பிரவுனிய அசைவு சார்பு தத்துவம் ஆகிய மூன்று கட்டுரைகளை வெளியிட்டார் இது ஒவ்வொன்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் பின்னர் தத்துவத்தை விவரித்து எழுதியுள்ளார் உலக புகழை தெளித்தது அவர் காலம் விஞ்ஞானிகள் பொருளும் ஆற்றலும் தனித்தனியாக உள்ளது என்றும் அதை ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாற்ற முடியாது என்றும் நம்பி வந்தனர் ஆனால் இவர்தான் முதன் முதலில் பொருளும் ஆற்றலும் ஒன்றே என்றார் மேலும் பொருளை ஆற்றலாகவும் ஆற்றலை பொருளாகவும் மாற்ற முடியும் என்பதை கண்டறிந்து கூறினார் ஐன்ஸ்டீன் இயல்பை பற்றிய ஒரு கணித சமன்பாட்டை கண்டறிந்தார் அது ஒளியின் திசைவேகம் நிறை மற்றும் ஆற்றல் மூன்றையும் இணைக்கும் இல்சி என்பதாகும் இதன் மூலம் பொருளில் உள்ள ஆற்றலை விளக்க முடியும் மேலும் இவர் ஒளியின் மின் விளைவு பற்றி கண்டுபிடித்தார் இது இயற்பியலின் முன்னேற்றத்திற்கு உதவியது இவருடைய இந்த கண்டுபிடிப்பிற்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஐன்ஸ்டீனுக்கு அமெரிக்காவின் குடியுரிமை கிடைத்தது அவர் தன்னுடைய என்கிற சமன்பாட்டை கொண்டு அணுகுண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தயாரித்தார் அணுகுண்டுகளை ஹிட்லருக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்தாமல் அவைகளை ஜப்பான் மீது ஆகஸ்ட் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிரோஷிமா நாகசாகி ஆகிய இருநகரங்கள் மீது வீசியது இது பேரொழிவை ஏற்படுத்தியது இந்த அழிவை கண்டு மனம் வருத்தினார் அணுவை ஆக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அழிவிற்கு பயன்படுத்தக்கூடாது என விரும்பி அமைதிக்காக பாடுபட துவங்கினார் ஐன்ஸ்டீன் நகைச்சுவை மிக்கவராகவும் தன்னடக்கம் உடையவராகவும் இருந்தார் தன்னைச் சுற்றியுள்ள மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தார் மிகவும் எளிமையாக இருக்க விரும்பினார் அதேபோல் பணத்திற்கும் ஆசைப்படாதவராகவும் இருந்தார் அணுவை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மனித குலத்தை அதிலிருந்து பல்வேறு சிறப்பு குணம் கொண்ட இந்த மாமேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலமானார் நன்றி வணக்கம்